வணக்கம் நேயர்களே நற்றெடியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி பதினாறாம் தேதி 1761 எழுநூற்றி ஆண்டு பிரிட்டன் பாண்டிச்சேரியை பிரான்சிடமிருந்து கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏர்னஸ்ட் ஷேக்கில்டன் தலைமையிலான குழுவினர் தென் துருவத்தை கண்டுபிடித்தனர் 1945 தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லர் தனது சுரங்க மறைவிடத்திற்கு தப்பிச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் அவர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவதாக சூளுரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கா ஈராக் மீது போரை அறிவித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எலன் ஜான்சன் சர்லீப் என்பவர் லைபீரியாவின் அதிபரானார் இவரே ஆப்பிரிக்க நாடு ஒன்றின் முதலாவது பெண் அதிபர் ஆவார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்ய விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக மனிதர்கள் பயணம் செய்த இரண்டு விண்கலன்கள் அண்டவெளியில் ஒன்றையொன்று சந்தித்து கொண்டன ஆயிரத்தி ஜனவரி பதினான்கு அன்று சோயூஸ் நான்கு விண்கலமும் அடுத்த நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி சோயூஸ் ஐந்து விண்கலமும் விண்ணில் செலுத்தப்பட்டன சோயுஸ் நான்கு விண்கலம் 33 சுற்றுகளும் சோயுஸ் 5 விண்கலம் பதினேழு சுற்றுகளும் முடித்த நிலையில் ஒன்று கொன்று முன்னூற்றி அடி அருகில் சந்தித்து கொண்டன இந்த இரண்டு விண்கலங்களின் இணைப்பால் கூட்டு நிலையத்தின் எடை இருபத்தி எட்டாயிரத்தி ஆயிற்று உலகின் முதலாவது பரிசோதனை விண்வெளி நிலையம் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுவாகும் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்து அன்று அமெரிக்க விண்வெளி வீரர்கள் முதல் முறையாக ஜெமினி ஆறு ஜெமினி ஏழு விண்கலன்களில் இத்தகைய சாதனையை படைத்திருந்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்கா அனுப்பிய கொலம்பியா விண்வெளி ஓடத்தில் இஸ்ரேல் நாட்டின் முதல் விண்வெளி வீரரான ஈலான் ரேமோன் என்பவர் பயணம் செய்தார் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு த மு சபா இலங்கை அரசியல்வாதி 1929 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஸ்டான்லி ஜெயராஜா தம்பையா இலங்கை மானிடவியலாளர் 1946 தொள்ளாயிரத்தி ஆண்டு கபீர் பேடி இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சித்தார்த் மல்கோத்ரா இந்திய நடிகர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜோசப் வாசு இந்திய இலங்கை குரு புனிதர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு எட்வர்ட் கிப்பன் ஆங்கிலேய அரசியல்வாதி வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரத் சந்திர சட்டோபாத்யாயா இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஜே வான் டி அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேனல் கிட்டு விடுதலை புலிகளின் தளபதி இந்நாளின் சிறப்புகள் தாய்லாந்து நாட்டில் இன்று ஆசிரியர் தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே